மற்ற வரிசையில் இன்ன தன்மையதாக மாலையன் ஆனார் கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார் பெற்ற மூர்வதும் இன்றி நீடிய பேதை ஆளுடன் இன்றி ஓ நற்ற வேடமே கோடு ஞான நன்னினார் ஒரு நாள் பெருமான் நமக்கு என்ன அவர் மிக மிக வறுமை காலத்திலும் கூட இந்த அறத்தை வடாதவர் என்பதை அறிவிப்பதற்காக என்ன பண்ணார் அவரே வரா அவர் வரும்போது என்ன வந்து அவருக்கு என்ன பிரஷர் அவருக்கு என்ன ஊர்திதான் ஆணையர் அது உடனே இப்படி தலையாட்டிட்டு வந்தது வேணா ராஜா நீ இரு நான் இன்னைக்கு வேணா நான் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே யாரு இருக்கா அம்மா இருக்கா அம்மா நீங்க வேணா அப்படின்னா ஏனுங்க சந்தத்தையே மாத்துற ஏன் இவருடைய பண்பாடுகள் எல்லாம் சொல்லிட்டாரு இனி இறைவனே வருகிறான் வருகிறான்னு சொல்லும் போது மாற்று இப்பொழுது இதோ எந்த காலம் சரிய ஐப்பசி கார்த்திக பழைய ஐப்பசி கார்த்திக ஏன் பெரிய உங்களுக்கு எல்லாம் தெரியும் பழைய ஐப்பசி கார்த்திகன எப்படியும் ஒரு அமைப்புல கார்த்திகளை ஒரு பத்து நாள் தொடர்ந்து பெய்யும் எப்படி இந்த மாதிரி புயல் எல்லாம் நடிக்கிறதுலாம் கிடையாது அல்லவா தோன தோன தோண தோணு பெய்யும் அந்த விடாமல் அந்த துளிப்பை பெய்துகிட்டே இருக்கு அப்படி பெய்தாதான் அந்த நாளில் நிலத்துக்கு நல்லது கோடமாசம் சித்திர மாசம் அக்னி நட்சத்திரம் பண்ணும் போது அடிக்குதே நிலம் பிளக்குமே அப்படி பிளக்கு சங்கடம் போறது கஷ்டம் இருந்தாலும் பெயனு எப்படி நச்சனா இருக்கு நீதான் சொல்ல ஆபீஸ்ல இந்த கூதிர்காலம் எப்படி இருக்கணும்னா என்ன ஒவ்வொருத்தரும் பெரியவர்கள் பெரியவருடைய பகலும் இரவும் நுண்துளி சிதறின் நுண்துளி சிதறின் இயங்குவார் இளராம் ஆகலின் யாருமே வெளியில வரமாட்டாங்க புணர்ச்சியை வைத்தான் தலைவன் தலைவியை புனர்வதை வைத்தான் ரொம்ப அருமையான அதனாக வாழ்வில் சரி அப்படியாக இருக்கும் போது சரியான ஐப்பசி கார்த்திகை காலம் மாரிக்காலத்து இரவினில் சரிய வந்து என்ன பண்றது ஒண்ணும் அது எப்படி மணிக்கு இரவு எப்ப எந்த காலத்தரவு நாமெல்லாம் கூட நாமே கூட சொல்றேன் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுக்கு முன்னே இரவு எப்படி இருக்கும் கிராமத்தில் ஒரே இரவா தான் இருக்கும் அரிக்கல் ஏன்னு கேட்டீங்கன்னா படாது கிளாஸ் அது ஒண்ணுதான் இருக்கு அப்படிதான் இருந்தது இரவு நேரம் யாரும் யார் வரலாம் என்ன செய்ய தெரியாது அது மழை பெய்ய அந்த நேரம் நல்ல கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி ஒரு ஆறு நாள் மழை பெய்யுது எங்க பார்த்தாலும் வைகியோர் தாரிப்பின்றி பாலை கொள்வது எப்படி வர்றார் அவர் தான் ஆறு நாள் பட்னியா ஏழு நாள் பட்னி அப்பா மனைவியும் கணவன் இவர் இருபது நாள் பட்னி இருபது நாள் பட்டினியா வருது குபேரன் தோழர் அது மனசுல குபேரனே தோழரா இருக்கிற இந்த ஆளுமையை காட்டுவதற்கு அல்ல தான் ஒரு இருபது நாள் பட்டினியா இருக்கிற மாதிரி வந்து பாரி தில்லம் ஆடைந்த பின் மெதுவா தடுமாறி கிடுமாறி வந்து அங்க யாராவது கேட்டுட்டு இளையான் கூட்டி மாறர் இங்கேதான் இருப்பார் நினைக்கிறேன் அந்த வீடுதான் நினைக்கிறேன் அப்படின்னு இவர் காதல விடும்படியா ஏன் கொண்டு வந்து மானை அதனால இளையாங்குடிமாரின் வீடு இதுவாதான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்னே ஆ வெளிய சுவாமி வாங்க சுவாமி வேரித்தாரான் விருந்தெதிர்கொண்ட பெருமானி அரியவராக வந்தான் உடனே இவர் என்ன பண்ணார் தங்கிட்ட வே எல்லாம் ஏகம்தான் இடுப்பேசி ஒண்ணு மே துண்டு ஒண்ணுதான் இருக்க மாட்டேன் அல்ல அதையே கொஞ்சம் வேற என்ன பண்றது நீங்க அடியோர்களுக்கு நல்லா துவைச்ச தொண்டு கொடுக்கணும் ஆமா செலவை தொண்டு கொடுக்க கூடாது சிவ சிவ துவைச்ச தொண்டு கொடுக்கணும் அதனாலதான் அன்னைக்கு வந்து இறைவனுடைய திரும்பி அன்னைக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா புத்தாடி இருக்குது புத்தாடி அப்படியே சாத்துறது இல்லை நினைச்சு காய வச்சிருவான் ஏன்னா இந்த இழை அந்த இது கஞ்சி இதெல்லாம் போட்டதுக்கு பாருங்க அதனால புத்தாரையே அப்படியே சாப்பிட்டப்படாது நினைச்சு காயப்போட்டணும் சுத்தமா காஞ்சப்படுறதுதான் சாப்பிட்டு அப்படிதான் கொடுக்கணும் இந்த மாதிரி நல்ல ஞானியர்களுக்கு வேற படி கிடையாது நடுக்குது அது எனக்கு நினைஞ்சிட்டு வந்துட்டு கொடையது ஒண்ணே அதனால நினைஞ்சு விடுறது அப்படியே தொண்டை கொடுத்து சுவாமியே தோட்டீங்க தோட்டீங்க ராடா என்ன போங்க அப்படின்னு தோட்டு விட்டு பாவம் ஈரமே நீனியை நீக்கி முதல்ல ஈரத்தை நீக்க நேரம் படி இங்க வீட்டுல உழவைக்க என்னன்னு தெரியாது அரிஜிய அரிஜு பழைய வாழ்க்கை புலவன் பாரு பாரு ஆடு நனி மறைந்த கோடுகில் ஆம்பி பூப்பேம்பு பசி கூடவா புறநானூர் நீ என்ன புறநானூராவே வருது ஆடு நனி மறந்த கோடுகிற அந்த அடுப்பங்கறைக்கு என்ன நெருப்புணும்னு உண்டு அதுல ஒரு பாத்திரம் வைப்பாங்க அதுல அரிசி போடுவாங்க வேகம் வைப்பாங்க கோடுயர் அடுப்பு பெருசா பிரமாதமா இருக்குது என்ன ஆச்சுன்னா மழை அங்க பெய்ஞ்சால ஆம்பி பூப்ப அங்க ஆம்பெல்லாம் அப்படியே அதுக்குள்ள பூத்திருக்கான் எதுக்குள்ள அடுப்பும் இல்லை எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுது இல்ல தேம்பு பசி உடவா தெரிஞ்சு தரணும் ஒரு பல அது மாதிரி இங்க இவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டா அவருக்கு உணவு கூட்டணும் தான் பட்னியா கிடந்திருந்தாலும் இரவு நேரம் மழை காலம் நாத்தி ஐயோ மணி பத்தரை இந்த நேரத்தில் வந்தா ரொம்ப ஆசை இருக்கு என்ன அந்த பழைய கை பழைய கை அதனால தீரவே பசித்தார் செய்வதன் போய் வீட்டுல மனைவிய அவங்க இருந்துச்சு எல்லாம் உட்காந்து அதாவது அடியவரை அப்படி இருந்தா என்ன ஆகுது ஒண்ணா அதுவும் கூட இருந்து தார மாதரை நோக்கி தாத்திரி பத்து ஐம்பதுக்கு வீட்டுல போய் பெரியவர் வந்திருக்கார் பசியா இருக்கல இருக்கு அந்த பசியா இருக்கும் போது என்ன செய்யலாம் தெரியலேன்னு வாழ்க்கை துணை நலம் என்று வைத்தான் திருவள்ளுவன்டா கடைசியில் சொல்றது பிள்ளவர்களுக்கெல்லாம் அந்த ஆளு உங்களுடைய திருமணம் அழைப்பதில்லப்பா மற்ற ஏதாவது போடுங்க இந்த வாழ்க்கை துணை நலம் என்று சொல்ல பயன்படுத்தணும் அப்படிப்பட்ட அந்த பெண் ஆனதினாலே போய் சொல்லிட்டு என்ன சொல்றாரு நமக்கு முன்பிங்கு உணவில் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன செய்யலாம் என்று யார கேட்கிறார் வாழ்க்கை துணையானது நாம ஆண்ஜாதி அது பெண் ஜாதி வழியில போன அத்தனையும் பெண் ஜாதி சொல்லலாம் முது ஒதான் சொல்றேன் இலக்கணப்படி சொல்லலாம் பெண் ஜாதி சீக்கு நேர் பொருள் என்ன பெண் சாதி பெண் இனம் அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் உனக்கு அவளுக்கு மனைவிங்கிற அர்த்தமே இல்லை அவங்க பரவாயில்ல ஆத்துக்காரிங்கிறாங்க பரவாயில்ல இல்லாள் என்று சொல்றமே நாம் இல்லா அருமையான தமிழ் அவங்க அகத்துக்கு உரியவள் அகம்னா வீடு அதுக்கு உரியவள் இல்லாது என்பதுதான் அகத்துக்காரி காணா தண்ணா போய்பத்து நமக்கு இனியவர் அகற்கினியவர் தமக்கு நாம் இன்னடி சில்தக ஊற அமைக்குமாறு எங்கனே அனங்கனு எப்படிமா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது என்று கேக்குறாங்க அந்த பெண் என்ன சொல்றா மாது கூறுவாள் இதெல்லாம் மென்மையா தான் படிக்கணும் சத்தமே போடக்கூடாது யார்கிட்ட யார் பேசுற ஒரு கணவனார் மனைவி பேசுறாரு யார் இருக்கும் போது அடியவர் அவருக்கு தேர்தல நம்ம மாது கூறுவள் அந்த அம்மா சொல்றான் மற்றொன்றும் காங்கியிலே என்னங்க என்ன செய்ய இல்லீங்களே அடுப்பங்க அரைன் இனிமே போய் அந்த வாங்கின கடமை இன்னும் கொடுக்கல ஏதியில் ஆறும் ஏனி தருவாரில்லை சரி இருந்தால் கொஞ்சம் நெருக்கமான ஊடு எழுத்து ஓடு பக்கத்து ஊடு அவங்கள்ட்ட போய் கேட்கலாம்னு கேட்டா போதும் வைகிற்று பதினொன்று மணிக்கு அப்படிங்க கேக்குறது போதும் வைகிற்று இதுதான் வாழ்க்கை துணை உள்ளது இந்த கட்டத்திலும் வாழ்க்கைக்கு துணையாக நிற்கிறாள் ஒவ்வொன்னா போதும் வைகிற்று போவியிடம்பே இல்லை தீது செய்வீனை ஏற்கு இப்படி ஒரு தீவனை அடியனுக்கு வந்துட்டுதே என்னை முடிவு சரி இருக்கிற நிகழ்ச்சி என்ன செய்தி ஆனால் செய்ய வேண்டியது என்ன அருமையா சொல்றிய இப்படியே இருக்கும் போதே ஒலி ஒலியில இதெல்லாம் எனக்கு ஒன்னு படுது ஏன் சொல்ல போற செய்தி கணவனாருக்கு ரொம்ப இடர்பாடான செய்தி ஏன் இந்த இருட்டுல இன்னுமே போய் எடுத்துட்டு வரணும் வயலுக்கு போயிட்டு வரணும் அதனால என்ன என்ன என்ன பகல்ல நெல்லெல்லாம் வந்தீங்களே கொஞ்சம் இருந்த ஊருக்கு அப்படினா எப்படியாவது அருமி அருமி அருமி அல்லவா இதெல்லாம் இந்த மென்மையாத்தான் படிக்கணும் செல்லல் நீங்கிய பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் மூளை வா இருக்க இன்னுமே வயலுக்கு வருவாங்க இந்த வரிய நீர் மல்லர் முளைவாரிக்கோடு வந்தால் வல்லவாரமுதாக்கலாம் அதுவருடைய சமத்து சரி நெல்லா இருக்கிறத பொண்ணு பதினொரு மணிக்கு எப்படி சமையல் அது ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் என்று அர்த்தம் இல்லவா அப்ப கொண்டு வர்ற பொறுப்பு கணவனாருடையது கொண்டு வந்தது செய்கின்ற பொறுப்பு தம்முடையது இப்படித்தான் கணவன் மனைவி இருந்தாங்க மற்ற அல்லம் நன்மைக்கு துணை என்ன நன்மைனா ரெண்டு நன்மை ஒரு நன்மை பந்தறியவருக்கு உணவு கொடுப்பது இன்னொன்று தன் கணவனும் தானுமாக கொண்டு வந்த நல்லறம் என்ற ஒன்று இருக்குதே இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் பெருந்தோம்பி வேளாண்மை மாற்றம் மனைவி யார் கூற முன் பெற்ற செல்வம் என பெரிய மகிழ்ந்து குற்ற காதலினால் ஒரு பட்டனர் சுற்று நீர்வயல் செல்ல தொடங்குவார் காட்டீங்கன்னா இப்ப என்ன பண்ணும் பெரியவங்க இருக்கட்டும் ஒரு ஒரு ஐந்து மணித்துறை இங்க இருக்கட்டும் அடிய கொஞ்சம் போயிட்டு வந்துறேன் கொஞ்சம் போயிட்டு வந்து அவருடைய கால் பாவம் நடுங்குது ஏழு நாள் பட்னி இரவு நேரம் கையில என்ன பண்ணணும்னா ஒரு கூட கொண்டு வந்து கொடுத்தாங்க எதுக்கு அந்த இதை நெல்லை வாதிட்டு வரணுமே அதுக்காக அதை எடுத்துட்டு இறங்குது இறங்கி இப்படியே போகுது போகுது பெரு வானம் பேரங்க மழை பொடிந்து இப்படி போகும்போது என்ன ஒளிய ஒளிய காட்டும்னா இறங்குற இறங்கும் போது இதுவரைக்கும் கொஞ்சம் அடமடை ஆரம்பிக்குது ஒரே கருமை மின்மீனே தெரியல நட்சத்திரம் கூட அதனுடைய ஒளியில போலாம் தெரியல அருகு நாப்பன் வரும் கங்கூராம் கருகு மையருளின் கணம் கட்டு விட்டு உலகோ இருள் மழையும் பெய்து இருட்டா இருக்கு முன்னால யாராவது ஒருத்தர் மோதன பிறகுதான் அது வரைக்கும் தெரியவே தெரியும் அங்கேயும் வரலாம் மரத்துலையும் மோதலாம் பிறந்து போலாம் அப்படிப்பட்ட இருட்டு வந்தது பத்தொம்பது இப்போது பதினொன்னு பத்து பதினொன்னே ஆள் சிவ சிவ இரவு இரவு உள்ளம் அன்பு கொண்டூக்கே கொல்ல முன்கவித்து குறியின் வழி அறியவர் மீது வைத்திருக்கிற அன்புங்கிற ஒன்று அவரை கட்டி எழுத்துட்டு போகு எதுவுமே உடம்பு உடம்பின் செயலும் அல்ல பொழுதின் செயலும் அல்ல மழையின் செயலும் அந்த அன்பு என்ற ஒன்று இழுத்துட்டு வர இழுத்து இங்க இருந்து போற இப்பொழுது பசியில எப்படி தன் வயலை கண்டுபிடித்தான் அடுத்த மாதம் எப்படி தன் வயலை கண்டுபிடித்தார் ஈரோடுல சொல்றது மெதுவா வயல் இறங்குகிறார் காலினால் தடவி சென்று வயல் எது மேடுன்னு தெரியல நீர்வடி சார்ந்தன கோழி வாரியா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்தல்லை மீண்டனர் அப்படியே மெதுவா போட்டு போட்டு அறிக்கிறார் பார்க்கிறார் நல்லா இருக்குது ஓ நெல் இருக்கு அப்படி இப்படி எடுத்து எடுத்துட்டு அப்ப திரும்ப அடிச்சு எப்படியாவது ஒரு ஒரு ரெண்டு படி நெல்லாவது வரணும் ஒலி மொழியில காட்டினா நாடு ஒரு பொண்ணு இப்படிப்பட்ட காலத்திலுமா செத்தும் சீதக்காடிங்கிறீங்களே இது மாதிரி காட்டினா அதன் ஒரு ரெண்டாயிரம் பேர் அல்லது ரெண்டு லட்சம் மக்கள் ரெண்டு பேருடைய உள்ளத்துல தைச்சா போதும் தைக்கும் இவர் எப்படி எடுத்து எடுத்துட்டு மெதுவா மீண்டும் அந்த கால தடவி அந்த வயல் கரையில ஏறி இது வரைக்கும் நெல்லு தூக்கு பாரம்பரியமா நெல்லு பஞ்சத்துக்கான குபேரணும் சரி இது மெதுவான வயசான காலத்தில் இது நம்ம வயலுக்கு போய் அந்த நெல் எடுத்து வீண்டு வர்றதுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒன்றரை எண்ணி குரையில் துயிலே லோர் எம் பாவாய் என் போய் வர வரைக்கும் என்னதான் பண்றது ஒண்ணுமில்ல சரி ஒரு உட்கார்ந்தா தூக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்ப ஒரே ஒன்றிய கரையில ஏறி வந்து இருக்கார் உடனே அல்லவா இது சந்தம் மாறுது சந்தம் மாறுது இப்படி மெதுவா ஏறி ஏறி தான் வீடு கண்டுபிடிச்சு இப்படி ஏறார் அப்படி ஏறும் போது இந்த அம்மா தூங்கிட்டு இருந்ததுன்னா இங்க இருந்து உள்ள போய் இந்த ஒண்ணுதானே நெல் எடுத்துட்டு வந்துட்டேன் சொல்லல இவர் எங்க எப்ப போனாரோ போனதுல இருந்து கதவை முக்காலம் அடைச்சிக்கிட்டு அங்கேயே நின்ன பொறாரி கைகால் தருமாறி வாழுமோ நல்லபடியா போய் இறங்கி நெல் எடுத்துட்டு வரணுமே மழை வேற பெய்யுதே அந்தவனையே மழை பெய்யுதே மழையாவது விட்டு இருந்தா அதெல்லாம் காட்டணும் ஒனியும் ஒலியில காட்டணுமே இல்ல மனுஷன் வடிக்கலிக்கு கொண்டு வர்றாள் என்ன பண்றது போவா அண்டவனே நீ தான் செய்யணும் என்று சிவாயனம சிவாயனம சிவாயனம சிவாயனம் அந்த கதையை முக்கால் அடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்க எப்ப வருவான்னு பார்த்து பந்த பின் அப்படி வரும்போது அந்த படியில ஏறினே வாய்தலில் நின்று வாங்கி சொல்லுதான் லட்சம் அல்ல கோடி அல்ல அந்த உலகத்தையே கொடுக்கும் எ இருந்து இந்த அம்மா வாங்கினால் அந்த கூடையை வாய்தலில் நின்று வாங்கி அவர் வந்து கூப்பிட்டு பிறகு அப்படியே இந்த ஏற உன்ன அந்த படியில் இருக்கிறார் வாழ்க்கை துணை நிலமாவது யாது சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தளவு அடுப்பில் மூட்ட இனிமேலாம் இவங்க கை வேணும் சிந்தம் அல்லவா ஒரே மண் கண்ணு மாடு எடுத்து அடுமையா அந்த சரி இந்த நெல்லை அரிசி ஆக்கணுமே என்ன பண்றது நல்ல ஊறி கிடக்குது கொஞ்சம் பருத்து தான் ஆக்கணும் பருக்கணும்னா என்ன வேணும் இரும்பு செட்டி அடுப்புல ஏற்றணும் இரும்பு செட்டி அடுப்புல ஏத்தனா போதுமா என்ன விறகு வேணும் வெளியில் இருக்கிற தேடிக் கொள்வதற்கெல்லாம் பொறுப்பு ஆண்மை அந்த பந்ததை நல்ல அருமையாக்குவதெல்லாம் பெண் அப்படி சர்நிகர சமமாக அப்படித்தான் வாழ்ந்தாங்க சர்நிகர சமானம் இப்ப நீங்க வந்து அதிக படு கொடுக்கறது நம்ம விட அவங்கதான் அதிகமா வேலை செய்யறாங்க சர்நிகர்த்தமானம் அன்று அன்று அதுதான் சந்நிகர்த்தம் வெளியில் இருக்கிற பொறுப்பெல்லாம் நம்முடைய இது வீட்டில் வந்து செய்கிற பொறுப்பெல்லாம் அவங்களுடைய அது சர்நிகர்த்தமானம் நினைச்சு பாருங்க அதனால உடனே பார்த்தார் அந்த அப்படி அங்க தொங்குச்ச ரெண்டு மூங்கில் ஏன் அதெல்லாம் கீர்த்து போட்டு ரொம்ப ஆச்சு வீடு எல்லாம் அவ்வளவு லேசாக ரெண்டு மூங்கில் வெளுத்தார் நல்ல படப்படும் எடியும் கொடுத்த உடனே முறித்தவை அடிப்பின் மாட்டி முளைவித்து பதம் கொள்ள வருத்தபின் அரிசியாக்கி பாக்கிய உலையில் பெய்து இதெல்லாம் அந்த அம்மாவுடைய கை வண்ணம் அதான் மனைத்தக்க மாண்பு மனைத்தக்க மாண்பு சொல்லுங்க இல்லையா பரிமையாளர்கள் தான் எழுதியிருக்க சிங்கமா மனைத்தக்க மாண்பு மாண்பு இருவகைப்படும் என்ன மூலம் ஒன்று குணம் இன்னொன்று வன்மைத்தக்க அடுப்பங்க தொழில் சமையல் வன்மை ரொம்ப அருமை அதுல நீங்க கொடுத்த சும்மா ஒரு ஒரு மூணு தான் தேங்காய் இருக்கும் ரெண்டு மிளகா இருக்கும் ரெண்டு உப்பு இருக்கும் அதை சட்னி பண்ணும் பிரமாதமா இருக்கும் அரிசியாக்கி வாக்கிய முலையில் உலகில் பெய்து வெறுப்பிலின் அரிசியாக்கி மேம்பாடு கற்பின்மிக்க என்ன செய்ய வெறும் சாதம் தயாராயிட்டது சோறு தயாராகிட்டு செய்வம் என்று அம்மா எப்படி வெறும் சாதம் போடுறது வெறும் சாதம் கரிக்கு என்ன பண்றது வாழிவரும் இழைப்பி நோடும் பசியின் அழி ஊறும் ஐயன் என்னும் அன்பேனில் பொழிந்து சென்று உடனே இவருக்கு என்ன யோசனை வந்து நினைப்பார் அரிஜி ஆகப்பட்டது அடிக்கடி வேற ஒண்ணு உணவு கிடையாது போட்டு அந்த கீரை தான் இருக்கு அதை புன்சை குறும்பான் அப்படியே தடவை பார்த்தாராம் சின்ன சின்ன இதில் உள்ள ஊன்று குப்பு தான் போன வாரம் தான் படிச்சது அதனால அப்படியே கொய்கன் நகைத்த முற்றாயிழந்தொண்டு புறநான் உப்பின்று நீருளையாக ஏற்றி அவிழ்பதம் மறந்து பாசடகு மிசைந்த கையின அப்படி இருப்பான்னு சொன்னார் குமரன் பிரிஞ்சு தரன அவ்வளவு நீங்க செம்மையா இருந்த பலவர்கள் அப்படி இருந்தும் செம்மையா இருந்த பலவர்கள் எனவே அதை போய் பறிச்சுட்டு வந்தாராம் பறித்து இப்ப தடவி கடையை பார்த்தார் அது என்ன நீங்க கீரைய பறிக்கும் போது அது மென்மையான தண்டு மழை பெஞ்சிருக்க கீரை பறிக்கும் போது தண்டு அப்படின்னு அப்படி புடிக்கும் பிடிக்கும் தண்டா வந்துருது இப்படி வரும் போது மட்டும் கொஞ்சம் சேர்க்கல நின்னர் ஒலியும் ஒலியும் காத்துறேன் ஆமா உங்க பதினொன்று மணிக்கு ஒளியும் ஒலியமா இங்க காத்தார் ஆமடா இங்க தாண்டா பாக்கணும் நீங்க ஏன்னா ஒரு இலக்கணம் இருக்கணும் இல்ல மற்ற எந்த பலவனும் இதை ஒரே பாடுவான் எத போனார் கீரையை படித்தார் கொண்டு வந்து கொடுத்தார் சமைத்தார் என்று சொல்லிடுவாரு ஒரு இலச்சனை அது வேற எந்த கவிதத்திலும் இல்லை இருக்க முடியாது அடியவர் உட்கார்ந்து மேல மழை பெய்யுதுங்க துண்டை மேல போட்டுவிட்டு அது கீரையை பறிக்குதுங்க அதை பறிச்சா எப்படி வருது அது எங்க கீரையும் அதனால தண்டோடு தந்து வருதுங்க அப்படின்னு எதை பறிக்கிற கீரையை பறிக்கிறார் நல்லா பாருப்பா நல்லா பாரு ஆமசாமி கீரை கையை போட வந்து கீரைதான் பறிக்கிறாங்க கீரையா பறிக்கிறார் ஆமசாமி கீரையை தான் பறிக்கிறாங்க கொஞ்சம் நல்லா கவனி நீங்க என்ன மழையில விவரம் எவ்வளோ நினைவு கீரை தான் பறிக்கிறார் வேற எதுவும் இல்லை மட்டுமா பறிக்கிறார் தாம் இந்த உயிரோடு கொண்டிருந்த பாசம் என்ற ஒன்றை பறிக்கிறாரா பாச பழி முதல் பறிப்பார் இது லட்சம் அல்ல கோடி கவிஞர் நம்பிக்க முடியாது இந்த இடத்துல சைக்கிள் கீரையவா பறிக்கிறார் ஆம் கீரையை மட்டுமா பறிக்கிறார் இல்லை கீரையை பறிப்பது தெரியுது எங்களுக்குல்லாம் அந்த கீரையோடு இன்னொன்று பறிப்பது சுவாமி தான் தெரியுது நடராஜா பல்கலைக்கழகம் அல்லவா அந்த பல்கலைக்கழகத்தேரத்தில் உணவு வருது எல்லாம் தயாராக போது அடிவரை போய் கூப்பிட போறாங்க இந்த நேரத்திலும் சாப்பிடவா வந்தது அது பாவம் இந்த மாதிரி வருத்தி கிருத்தி பாவம் ராத்திரிலையும் சாப்பிடுமா ஆண்டவன் ஆவான நமக்கு தெரிய வெளியுடுத்து அவரை ஆட்கொள்ள போறார் எனவே பரிசு ஆட்கொள்வாரா அப்படின்னு நாம நாளைக்கே கீரை படிச்சுள்ள மலமாயை தன்னோடு இன்றி பத்தாஞ்சு உத்தரம் ஆண்டவனை சாறுவதற்கு எது நீங்கணும் வினை நீங்கணும் வினை நீங்கினாலி எது போவாது ஆண்டவனை ஆடி முடியாது அதனாலதான் பொய்யாயினவெல்லாம் போய் அகல வந்தரு விஞ்ஞானமாகி மலர்கின்றமை சுடரே